ஒன்பது உமர் அப்தல்லும் அவர்கள் கூறியதாவது நானும் தோழர்களில் ஒருவரான எனது அண்டை வீட்டுக்காரரும் உமையா பின்பாரின் சந்ததிகள் வசித்து வந்த இடத்தில் வாழ்ந்து வந்தோம் அது மதீனாவின் உயரமான இடங்களில் ஒன்றாகும் நபிசல்லாஹூ அரேக்சல்லம் அவர்களுடைய அவைக்கு நாங்கள் முறை வைத்து சென்று வந்தோம் ஒரு நாள் அவர் செல்வார் ஒரு நாள் நான் செல்வேன் நான் சென்று நபிசல்லும் அலகில் செல்லும் அவர்களுக்கு இறைவனிடமிருந்து அறிவிக்கப்பட்ட செய்தி மற்றும் ஏனைய செய்திகள் முழுவதையும் அவருக்காக கொண்டு வந்து அவரிடம் அறிவித்து விடுவேன் அதுபோன்று அவர் சென்று வரும்போதும் அவ்வாறே செய்வார் அவருடைய முறை வந்தபோது எனது அன்சாரி தோழ சென்று விட்டு வந்து என் வீட்டு கதவை மிக வேகமாக தட்டினார் அவர் அங்கே இருக்கிறாரா என்றும் கேட்டார் நான் பதறி போய் வந்தேன் அப்போது அவர் நபிசல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் தமது மனைவியரை விவாகரத்து செய்துவிட்டார்கள் என்றியம் நடந்திருக்கிறது என்றார் உடனே நான் என் மகள் ஹப்சாவிடம் சென்றேன் அங்கே அவர் அழுது கொண்டிருந்தார் நபி சொல்லாஹும் அலிஹி வசல்லம் அவர்கள் உங்களை எல்லாம் விவாகரத்து செய்து விட்டார்களா என்று நான் கேட்டேன் அவர் எனக்கு தெரியவில்லை என்றார் பிறகு நபி சொல்லல்லாஹும் அலிஹிவசல்லம் அவர்களிடம் சென்று தங்களின் துணைவியர்களை விவாகரத்து செய்துவிட்டீர்களா என்று நின்ற நிலையில் கேட்டேன் அதற்கு அவர்கள் இல்லையே என்றார்கள் உடனே நான் அல்லாஹ் மிக பெரியவன் என்று சொன்னேன்